நட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையில் இன்னைக்கு செய்ய போகிறது கோழி மசாலா செய்யத்தை வேண பொருட்கள் சிக்கன் அரை கிலோ வெங்காயம் அரை கப் தக்காளி மூன்று முந்திரி பேஸ்ட் ஐம்பது கிராம் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் மிளகாயத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் மூணு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை சிறுறதளவு கொத்தமல்லி சிறுதளவு உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் நாலு ஸ்பூன் செய்முறை முதல்ல சிக்கன் முதல்ல நல்லா கிளீன் பண்ணி வச்சுருவோம் வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருவோம் தக்காளியை அரைச்சி வச்சுக்கலாம் முந்திரி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் சோம்பு கருவேப்பிலை போட்டு தழிச்சிடுவோம் பொறிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும் அது கிரேவி மாதிரி வரும் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கினதும் இந்த சிக்கன் போட்டுவிடுவோம் சிக்கன் பீசஸ் போட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணி விடுவோம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும் அது வந்தங்கினதும் மஞ்சள் பிடி உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு அந்த மிளகாத்தூள் தனியாத்தூளும் போட்டு நல்லா கலந்து விட்ருவோம் கலந்துட்டு தக்காளியை அரைச்சிருப்போம் அது விழுது போட்டு நல்லா வதக்குவோம் தண்ணி கொஞ்சம் விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகவிடும் ராஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வேந்ததும் அதை அதுக்கு மேலே இந்த முந்திரி பேஸ்ட்டு போட்டு அதுவும் கொஞ்சம் தண்ணி கலந்து அந்த முந்திரி பேஸ்ட்டை ஃபுல்லாக அது ஊற்றிட்டு நல்லா கலந்துவிடுவோம் நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா தூள் போடலாம் வாசனை பிடிக்காது அப்படின்றவங்க கரம் மசாலா போட வேண்டாம் அது ஆப்ஷனல் போட்டு க நல்லா ஒரு கலந்து விட்டு விட்டு ரெடி பண்ணிட்டோன்னா சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கோழி மசாலா தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்